வணக்கம் என் பெயர் மோகன் நான் ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் கணிப்பொறி பாதுகாப்புத்துறையில் பணிபுரிகிறேன் இந்த காணொளி மூலமாக என்னுடைய சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த கானோலி தொடரின் தலைப்பு கார்பரேட் வேர்ல்ட் என்று வைத்துக் கொள்ளலாம் குறிப்பாக தனியார் துறையில் பணிபுரியும் நண்பர்களுக்கு இந்த தொடர் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பேச்சு எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் செய்வதால் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் இதை ஒரு அனுபவ பகிர்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அறிவுரை என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அறிவுரை என்பது சற்று கடினமான ஒன்று அதுவும் பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் கேட்பதென்றால் மிகவும் கடினமான ஒன்று என்று நான் மாறிவேன் என்ன பேசப்போகிறேன் இந்த தலைப்பில் என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த கார்பரேட் என்விரான்மெண்ட் அதில் பணிபுரியும் நாம் அனைவரும் பலவிதமான இன்னல்களை சந்திக்கிறோம் மன அமைதி இல்லாமல் பல கடினங்களை சந்தித்து வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கிறோம் பதவி உயர்வு வருமான உயர்வு ஊக்கத்தொகையில் உயர்வு மேலும் பல வசதிகளை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு நாம் பலவித தடன்களை சந்தித்துக் கொண்டு வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மன அமைதி அற்ற நிலமையில் இருக்கிறோம் பலரும் சிலர் அமைதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில் அவர்களை விட்டு விடுவோம் பேச போகிறலைப்பு பாசிட்டிவிட்டி என்னும் தலைப்பு இதில் என்ன பேசலாம் என்று நினைக்கும்போது திருக்குறளிலோ ஆத்திச்சுவடியிலோ அல்லது இன்னா நாற்பது இனிவை நாற்பதில் சொல்லாததை எதுவும் புதிதாக நான் சொல்லப்போவதில்லை பல பேருக்கும் இதனை படிக்க வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது நம் பள்ளிக்கூடத்தில் மணப்பாட பகுதியில் படித்ததோடு சரி இன்றும் பல பேச்சாளர்கள் நம்மை ஊக்குவிக்கும் தலைப்புகளில் பேசி வந்தாலும் இந்த கார்பரேட் என்விரான்மெண்ட் யதார்த்தத்தை நாம் தினம் சந்திக்கும்போது இந்த பல வகையான அறிவுரைகளை நாம் பயன்பாட்டில் கொண்டு வர முடியாமல் தவிர்க்கிறோம் ஆகையால் உங்களுடைய சக பயணியாக உங்களுடைய நண்பனாக உங்கள் துறையிலே நீங்கள் எவ்வாறு பணிபுரிகிறீர்களோ எந்தெந்த கடினங்களை சந்திக்கிறீர்களோ அதனை ஆதாரமாக வைத்துக்கொண்டு என்னுடைய அனுபவங்களை நான் உங்களிடம் பகிர்கிறேன் இந்த பாசிட்டிவிட்டி இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பில் எடுத்துக்கொண்டால் இன்று நாம் யாரை சந்தித்தாலும் ஒரு விதமான நம்பிக்கையின்மை அல்லது ஒரு நெகட்டிவ் அப்ரோச் இருப்பதை பார்க்கலாம் ஏதோ நண்பர்களை அழைத்து பேசுகிறோம் வாட நாளைக்கு ஸ்விம்மிங் போகலாம் நீச்சல் குளத்துக்கு போலாம். என்று சொன்னால் ஓ போன ஜலதோஷம் வந்துடும்டா வேணாம் சரிடா சினிமாவுக்கு போகலாம் ஒரே கூட்டமாக இருக்கும்டா parking problem சரிடா ஏதாவது நல்ல புக்ஸாக வாங்கி படிக்கலாம் என்னடா புக் வாங்கிறது பத்து பேஜிங் மேலே படிக்க முடிய மாட்டேங்குது வேலை ஜாஸ்தி சரிடா ஒரு லாங் ட்ரைவ்க்கு போகலாம் இன்டே பெட்ரோல் வேலை ஜாஸ்தி ஆகிடுதுரை இவ்வாறாக நம்மை சுற்றி எந்த ஒரு சிறிய காரியத்திற்கும் தங்குவதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் அப்ரோச் வாடா பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாம் முடியாதடா என் மாமா பிஸ்னஸ் பண்ணி ஃப்ளாப் ஆகிட்டாரு சரி வாடா பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடப்பா அதுவே ஒரு ஒரு ஃப்ராடு பிஸ்னஸ்டா அது இல்லை பணம் போட்டால் ஏமாந்துருவான்ண்டா இப்படி நாம் நம்மை சுற்றி உள்ளவர்கள் பல வகையான நெகட்டிவ் திங்கிங் கொண்டுள்ளார்கள் சரி இது ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் நாம் யாரை பற்றியாவது பாசிட்டிவாக பேசுகிறோமா என்றால் இல்லை நாம் அனைவரிலும் ஒரு கிரிட்டிக் இருப்பதை நாம் பார்க்கலாம் ஏய் இந்த லிங்கா படத்தோட ஸ்டோரி சரியில்லைடா இந்த டைரக்டர் சரியில்லைடா இல்லை இந்த கிராஃபிக்ஸில் பார்த்தா யானை யானை மாதிரி இல்லைடா இப்படி பண்ணிருக்கலாம்டா அப்படி பண்ணிருக்கலாம்டா இல்லை கமல் வந்து விஸ்வரூபத்தை வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துட்டாருடா அதாவது நாம் எதனை பற்றி பேசினாலும் அதை நம்மால் கிரிட்டிசைஸ் செய்ய முடிகிறது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள தவறுகளை நாம் அதிகமாக காணும் சூழ்நிலையில் இருக்கிறோம் இது இது நம் முன்னோர்கள் அவ்வாறு இருந்தார்களா என்றால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும் ஆனால் நம் இந்த யதார்த்த காலத்தில் இந்த நிகழ்காலத்தில் நாம் சந்திக்கும் பலரும் கிரிட்டிக்காக இருக்கிறார்கள் ஒரு பாலில் சிக்ஸர் அடிக்கணும்ண்டா விராட் கோலி டக் அவுட் ஆயிட்டாண்டா நாம் முத்திர அந்த பால்ல சிக்சர் அடிச்சிருக்கலாம் அப்படின்ற அதாவது நாம் அனைவருடைய தவறுகளையும் காண்கிறோம் ஒருவேளை நம்முடைய பார்வை சரியாக இருக்கலாம் அதில் அதில் ஒன்றும் தவறில்லை கிரிட்டிக்காக இருப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நம்மால் அந்த காரியத்தை செய்ய முடியுமா அல்லது நாம் வெறும் ஆம்சேர் கிரிட்டிக்ஸ் தானா ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்து கொண்டு இருக்கையில் கொண்டு உலகத்தை திருத்த போல் பேசுவது நம்முடைய பழக்கமா கார்பரேட் என்விரான்மெண்ட் தனியார் துறையில் பணிபுரியின் நண்பர்கள் நாம் அன்றாடம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய சக ஊழியர்களின் தவறுகளை பற்றி பேசுகிறோம் மேலதிகாரியின் தவறுகளை பற்றி பேசுகிறோம் நாம் அனைவரையும் அனைத்து சமயங்களிலும் அனைத்து நேரங்களிலும் கிரிட்டிசைஸ் செய்து கொண்டே இருக்கிறோம் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரா இந்த மாதிரி மேல் அணிச்சிட்டாருடா இந்த மாதிரி பண்ணியிருந்தா இருந்திருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சிருந்தா சரியா இருக்கும் இவர் ஏன் இப்படி பண்றாரு இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் பிறரை பற்றி நன்றாக பேசினால் அது அவர் காதில் போய் விழுகிறதோ இல்லையோ பிறரை பற்றி தவறாக பேசினால் அந்த செய்தி கண் காது மூக்கு வைத்து அவரிடம் போய் சேர்ந்து விடுகிறது நம்மை அறியாமல் நாம் பல எதிரிகளை உருவாக்குகிறோம் இந்த பழக்கத்தினால் கிரிட்டிசிசம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடம் இல்லை அதுதான் உண்மை நாம் அனைவர அனைவருடைய தவறுகளை பற்றி நாம் பேசும் இருக்கும்போது நம்மிடம் இருக்கும் அந்த சக்தி அந்த ஊக்கம் அந்த இன்வால்மெண்ட் பிறர் நம்மை பற்றி கிரிட்டிசைஸ் செய்யும்பொழுது நம் தவறுகளை சுட்டி காட்டும்பொழுது அதை ஏற்கும் மனப்பக்குவம் நம்மிடம் இல்லை ஆக நாம் என்ன செய்கிறோம் இந்த விஷயங்களை நாம் டிஃபென்ட் செய்ய முயல்கிறோம் அதாவது நாம் இல்லை இல்லை நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னா இல்லை இல்லை நான் எதுக்காக இது மாதிரி பேசினேன்னா நான் இல்லை இல்லை எதுக்காக நான் அந்த இமெயில் எழுதினா என்று நாம் நம்முடைய தவறுகளை சரியாக்க முயற்சி முயற்சி செய்கிறோமே தவிர நம்மையும் பிறர் கிரிட்டிசைஸ் செய்யலாம் நம் தவறுகளையும் பிறர் சுட்டிக்காட்டலாம் என் மனப்பக்குவம் நம்மிடம் இல்லை திருக்குறளில் நாம் படித்திருக்கிறோம் இனிய உழவாத இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்றெல்லாம் அது மனப்பாட பகுதியில் எழுதி ரெண்டு மார்க் வாங்கியதோடு சரி பள்ளிப்பருவத்தில் நாம் ஒருவரை பற்றி நன்றாக பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று யோசித்துப்பார்கள் சிறிய சிறிய வேலையை செய்யும் நம் சக ஊழியர்களை பாராட்டுவதில் என்ன தவறு நல்லா செஞ்சுருக்கடா தேங்க்ஸ்டா கரெக்டான நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணடா நீ இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட் என்னால் முடிச்சிருக்க முடியாதுடா நீ இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே ஒரு ஃபெயிலியர்டா என்று பேசுவதில் என்ன நஷ்டம் வந்து விடப்போகிறது என்று யோசிக்க நம் மேலதிகாரிகளை பற்றி நல்ல வழியாக பேசுவதில் என்ன தவறுகள் இருக்கிறது நாம் பணியில் இருக்கும் பொழுது நம் சக ஊழியர்களை பற்றி தவறாக பேசுகிறோம் நம் மேலதிகாரிகளை பற்றி தவறாக பேசுகிறோம் நம் நிறுவனத்தை பற்றி தவறாக பேசுகிறோம் வெளியே அலுவலகத்து வெளியே நின்று பேசுகிறோம் தம் கொண்டு பேசுகிறோம் யார் வீட்டையால் சந்திக்க போனால் அவர்களை பற்றியும் அலுவலகத்தில் உள்ள குறைநர்களை பற்றியே அதிகம் பேசுகிறோம் இது நம்முடைய வழக்கமாகிவிட்டது இது நல்லதா என்று யோசித்து பாருங்கள் ஸோ முதலில் நம்முடைய நெகட்டிவ் திங்கிங் இரண்டாவதாக நாம் பிறரை பற்றி நாம் சொல்லும் கருத்துக்கள் எல்லோரும் எல்லா நிறத்திலும் சரியான காரியங்கள் செய்ய இயலாது அதுதான் மனித மனித இயல்பு இல்லா இல்லையா நாம் தவறுகள் செய்வது இயல்பு நாம் தவர்கள் செய்யும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்பொழுது பிறர் ஒரு தவறுகளை பெரிதாக காட்டும் இந்த பழக்கம் நல்லதா என்று யோசிப்பார்கள் மூன்றாவதாக நாம் எந்த சமூகத்தில் எந்த சமுதாயத்தில் இப்பொழுது வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் வாட்ஸ்அப்பில் ஒரு நல்ல துணுக்கு ஒன்று அனுப்பியிருந்தார்கள் ஒருவன் ஒருவர் நோக்கி கேட்கிறான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க இல்லை ட்விட்டரில் பார்த்துருக்கீங்களா இல்லை ஃபிளிக்கரில் பார்த்துருக்கீங்களா இல்லை அப்போ எங்கே தான் பார்த்துருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் பத்து மாசமாக கூடியிருக்கேன் இந்த கணினி மின்னணு சாதனங்கள் நம் வாழ்க்கையில் அதிக நேரங்களை எடுத்துக்கொள்வதால் நாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அண்ணன்மார்கள் நம்முடைய தந்தைமார்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு மிகவும் விலகி மிகவும் விலகி வந்துவிட்டோம் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது ஏன் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களை நண்பர்களாக பாவிக்கிறீர்களா என்று என்ற கேள்விக்கு நீங்கள் பதிலளித்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் அதாவது சக ஊழியர்களின் பிறந்த உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா உங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் அத்தனை பேரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் டீம் உங்கள் டிவிஷன் உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்கள் துறையில் உள்ள நண்பர்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஆகவில்லையா அவர்கள் எந்த பழக்க வழக்கத்திலிருந்து வருகிறார்கள் எந்த சமுதாயத்திலிருந்து வருகிறார்கள் அவர்களுடைய பின்னணி என்ன வசதியானவர்களா வசதி குறைந்தவர்களா நகரத்திலிருந்து வருகிறார்களா இல்லை கிராமத்திலிருந்து வருகிறார்களா அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா முதல் அவர்களின் வீட்டிற்கு சென்று ஒரு கப் காஃபியாவது கொடுத்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அவர்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து ஒரு கப் காஃபி கொடுத்திருக்கிறீர்களா என்றாவது நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிறீர்கள் நீங்கள் மனைவியுடன் தங்கியிருக்கிறீர்கள் உங்கள் நண்பர் சக ஊழியர் சக பணியாளர் ஒரு பேச்சலர் திருமணமாகாதவர் அருகில் ஒரு ரூம் எடுத்துக்கொண்டு தங்கியிருக்கிறார் ஒரு செட் இட்லி கூடுதலாக எடுத்துக்கொண்டு அவருக்கு காலை உணவு அழி அளிப்பதில் என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது உங்களுக்கு ரெண்டே ரெண்டு இட்லி கொஞ்சம் சட்னி கொஞ்சம் சாம்பார் எடுத்துக்கொண்டு போய்ட்டு இந்தாப்பா நீ பேச்சலராக இருக்க நைட் ஷேப் வேலை செஞ்சிருக்க இந்த நேரத்தில் நீ ஆறு மணிக்கு போனால் எந்த ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கோ இல்லையோ வச்சு ஐந்து ரூபாய் ஆகுமா பத்து ரூபாய் ஆகுமா இல்ல உங்கள் வீட்டில் உங்கள் உறவினர்கள் வந்து சென்றதாக நினைத்துக் கொள்ள முடியும் இன்றைக்காவது இந்த ஒரு சிறிய காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா நம்முடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய மனம் குறுகி கொண்டு இது ஒரு இது ஒரு பெரிய விஷயமாக நாம் மேலும் பேசுவோம் ஒரு சின்ன உதவி இல்லை ஒரு சின்ன ஒரு ஜெஸ்டர் என்பார்கள் அது போன்ற ஒரு சிறிய விஷயம் கூட நாம் நம்முடைய உடன்பணிபுரிவர்களுக்கு செய்ய நாம் மறக்கின்றோம் ஒரு பேனாக வாங்கும்போது இன்னொரு பேனாக வாங்கி கொண்டு உனக்கு பேனா இல்லை என்று கொடுப்பதா இல்லை நான் ஒரு கேசியோ ஜி ஷாக் வாங்க நமச்சா உனக்கும் ஒன் வாங்கி இன்று நாம் யாருக்கு இந்த வார்டு செய்தாலும் இந்த மாதிரி செய்தாலும் நம்மை யதார்த்தமாக அந்த இன்னசென்ஸ் என்பார்களே அந்த இன்னசென்ட் முறையில் யாரும் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவம் நம்மிடம் இல்லை ஏனென்றால் யாராவது நமக்கு ஒரு பிளேட் இட்லி வாங்கி கொடுக்கிறார்கள் என்றால் நம்மிடம் என்ன காரியம் அவருக்கு ஆக வேண்டியிருக்கிறது என்றும் அனைத்தையுமே நம் கான்ஸ்பரெசி தேரி என்னும் முறையில் பார்க்க தொடங்கிவிட்டோம் இது நம்முடைய இன்னசென்ஸ் அழிந்துவிட்டதாக கருத்து என்று நம்முடைய இன்னசென்ஸ் நம்மிடம் இன்று போகிறதோ அன்றே நாம் நரக வாழ்க்கையில் வாழ்கிறோம் என்று ஆகிவிடும் பத்து வருடத்திற்கு முன்பு இல்லை பதினைந்து வருடத்திற்கு முன்பு யார் வீட்டிற்காக நாம் போக வேண்டுமென்றால் தொலைபேசியில் அழைத்து சொல்வதும் இல்லை எஸ்எம்எஸ் அனுப்புவதும் இல்லை நேராக சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று இருபது வருடத்திற்கு முன்பேற்று வைத்துக் கொள்ளுகிறது மொபைல் பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன் அல்லவா இன்று நாம் மக்கள் நடுவில் இருந்து கொண்டே ஒரு தோப்பில் தனிமரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் அந்த இன்னசென்ஸ் நம் அப்பாவித்தனத்தை மீண்டும் வாழ்க்கையில் கொண்டு வர முயலக்கூடாது யார் உங்களிடம் பேசினாலும் அவர்கள் உங்களிடமிருந்து ஒன்று எடுத்துக்கொள்ளப் போவதில்லை நீங்களும் பல பேரிடம் பேசலாம் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் உங்கள் வீட்டிற்கு உங்கள் மேலதிகாரியை நீங்கள் அழைத்து மதிய உணவு அளிக்கிறீர்கள் என்றால் அவரிடமிருந்து நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கப் போவதில்லை இந்த இன்னசென்ஸை நம் வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வந்தால் நாம் இன்று அலுவலகத்தில் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வாக அமையும் நாம் இந்த தொடரில் இன்னும் இன்னும் மேலும் பேச விரும்புகிறேன் ஸ்ட்ரெஸ் இன்சிக்யூரிட்டி இன் கார்ப்பரேட் வேர்ல்ட் கெரியர் க்ரோத் இன்னும் இன்னும் பல தலைப்புகளில் நான் பல விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்று நாம் பேசி பேசு பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு பாசிட்டிவிட்டி நம் வாழ்க்கையில் இந்த பாசிட்டிவிட்டியை எல்லா இடத்திலும் கொண்டு வர முயற்சி குறிப்பாக முதலில் பணி பணி செய்யும் இடத்தில் இருந்து இன்றே நான் உங்களை வீச்சலுக்கு வாயின் அழைக்கிறேன் என்றாலும் அந்த காரியம் நடந்துவிடப் போவதில்லை ஒரு பேச்சுக்குத்தான் இது நாளைக்கு ஸ்விம்மிங் போகலாமாடா ஆமாம் என்று சொல்வதில் என்ன பெரிய சங்கடம் வந்து விட போகிறது பல வேறிய வேறு பல காரணங்களால் அந்த வேலை நடக்காமல் போகலாம் ஆனால் நம் நம் வாயிலிருந்து ஏன் இந்த நோ வர வேண்டும் என்று நினைத்துப்பார்கள் என்னென்றால் நாம் இன்று ஒரு த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்குவதை பற்றி பேசுகிறோம் கையில் பணம் இல்லை லோன் அப்ரூவல் ஆனாலும் பேசுவதில் என்ன தவறிருக்கிறது ஆக பல பேரும் பல பேர் பல பேரும் பல நண்பர்களும் நோ என்ற தலைப்போடு பல விஷயங்களை தொடங்குவதை நான் பார்த்திருக்கிறேன் அதாவது வருகிறாயா இல்லை என்றுதான் முதலில் இருந்து வருகிறோம் செய்யலாமா இல்லை என்றுதான் முதலிருந்து வரும் செய்யலாம் என்று சொல்லி பார்ப்பதால் ஒன்றும் பெரிய பங்கம் வந்து விட போவதில்லை வாடா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நாளைக்கே நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறது இல்லை வாடகை ஸ்விம்மிங் அந்த ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு டிக்கெட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நாளைக்கே அது நடந்து விடப் போவதில்லை பாசிட்டிவாக பேசுவோம் பாசிட்டிவாக சிந்திப்போம் நம் சக ஊழியர்களை பற்றி பேசும்போது நல்லவையை பேசுவோம் அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை மன்னித்துவிடுவோம் இக்னோர் செய்வோம் புறன் பேசுவதை தவிர்ப்போம் குறிப்பாக நம் மேலதிகாரிகளை பற்றி பின்னால் பேசுவது முற்றிலுமாக தவிர்ப்போம் ஏனென்றால் ஒருவர் அதிகாரத்தில் இருப்பவர் நம்முடன் நம்முடன் உறவு சரியாக இல்லை என்றால் அந்த அதிகாரத்தை கொண்டு அவர் பழிநோக்கும் எண்ணத்துடன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க ஒரே ஒரு கம்பெனி நேரம் உலகத்தில் இந்த வேலை விட்டால் ஆயிரம் வேலை இருக்குதுன்னு சொல்லலாம் சரி அது சரியாக இருக்கலாம் முற்றிலுமாக ஒரு நிறுவனம் தவறாக இருக்கலாம் முற்றிலுமாக உங்களுடன் பணிபுரிய அனைவருமே இருக்கலாம் அந்த அந்த சந்தர்ப்பத்தை பற்றி விட்டுவிடுவோம் அந்த அந்த சூழ்நிலை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஒரு நிறுவனம் முற்றிலும் தவறான நிறுவனமாக இருப்பதற்கான சாத்தியமில்லை ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிவிஷன் வேலை செய்யும் அனைவருமே தவறான இருப்பவர்களாக சாத்தியமில்லை ஆக நாம் எங்கெங்கெல்லாம் செல்கிறோமோ இந்த பழக்கத்தை கொண்டு சென்றால் அந்த சூழ்நிலை அந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிவிஷன் அந்த நிறுவனம் பாசிட்டிவாக மாறும் என்பதை என்பதை உணர்ந்த நீங்கள் நான் உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்ளும் அனைத்து தலைப்புகளுமே நான் வாழ்க்கையில் பயன்படுத்தி உணர்ந்து அதற்கான பலன் கண்டு பிறகு உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன் சும்மா உட்காந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு எது வேணா பேசலாம் யூடியூப்ல யார் வேணா பார்க்கலாம் அந்த எண்ணத்தில் இந்த கருத்துக்களை நான் சொல்லவில்லை மேலும் இதை பற்றி பேசுவோம் உங்களுக்கு இந்த தலைப்பு பிடித்திருந்தால் நீங்கள் கார்பரேட் வேர்ல்ட் இல் சந்திக்கும் பல சங்கடங்களை சோதனைகளை தவிர்த்து ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய பணியிலும் உங்களுடைய வாழ்விலும் காண விரும்பினால் மேலும் இந்த தலைப்புகள் என்னுடன் நீங்கள் பேச விரும்பினால் லியோமோகன் அட் யாஹூ டாட் என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கேள்விகளை தயவுசெய்து எழுதியோம் உங்களுக்கு இந்த தலைப்பில் மேலும் பல காணொலிகளை காண விருப்பம் இருந்தால் நமது அடுத்த தலைப்பான ஸ்ட்ரெஸ் என்பதை பற்றி பேசுவோம் எவ்வாறாக நாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கலாம் எவ்வாறாக நாம் இருக்கும்பொழுது சொர்க்கத்தை காணலாம் அதாவது இறந்த பிறகு சொர்க்கம் என்று சொல்வார்கள் நாம் இருக்கும்பொழுது சொர்க்கத்தை பார்க்காவிட்டால் இறந்த பிறகு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை இருக்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை ஒரு நல்ல சமூக வாழ்க்கை சமுதாயத்தில் நம்முடைய நன் நல்ல நண்பர்கள் நல்ல நிறுவனம் நல்ல சக ஊழியர்கள் நல்ல மேலதிகாரிகளை எவ்வாறு நாம் உருவாக்கலாம் நமக்கு அமைவது இல்லை இதையெல்லாம் லக் என்று சொல்வார்கள் அந்த லக் விஷயத்தை நாம் விட்டுவிடுவோம் நாமே இந்த மாதிரி ஒரு சூழலை அமைக்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மேலும் இதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்